கூறியதாவதுலன் அவர்களுடன் நானும் என்னுடைய தந்தையும் வேறு சிலரும் அமர் இருந்தோம் அவர்களிடத்தில் குளிப்பை பற்றி கேட்டோம் ஒரு சாவு அளவு தண்ணீர் போதும் என்று சொன்னார்கள் அப்போது ஒரு மனிதர் அந்த தண்ணீர் எனக்கு போதாது என்றார் உன்னை விட சிறந்த உன்னை விட அதிகமான முடி வைத்திருந்த நபிசல்லாஹோ அலைஹல்லம் அவர்களுக்கு அந்த தண்ணீர் போதுமானதாக இருந்தது என்று கூறினார்கள் பின்னர் ஒரே ஆடையை அணிந்தவர்களாக எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள்